திருவார்த்தையானவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வாசிக்க வாசிக்க அகெய்ன் அண்ட் அலௌ வாசிக்க வேண்டிய வேத பகுதி நெகேமியா எட்டாம் அத்தியாயும் முதல் பத்து வசனங்கள் ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசையின் நியாயபுரமான புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய இஸ்ராவுக்கு சொன்னார்கள் அப்படியே ஏழாம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய இஸ்ரா நியாயபிரமானத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்கதாக அனைவரும் சபைக்கு முன்பாக கொண்டு தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியான புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான் சகல ஜனங்களும் நியாயபுரமான புத்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புத்தகத்தை திறந்தான் அவன் அதை திறந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் அப்பொழுது இஸ்ரா மகத்துவம் உள்ள தேவநாயகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் அவர்கள் தேவனுடைய நியாயபுரமான புத்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள் ஜனங்கள் எல்லாரும் நியாயபிரமானத்தின் வார்த்தைகளை கேட்ட போது அழுதபடியால் திரிஷாதா என்னப்பட்ட வேத பாரகனாகிய இஸ்ராய் என்னும் ஆசையார் என்னும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா உங்களுடைய பலன் என்றான் இன்றைய மனப்பாட வசனம் புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உறக்க வாசித்தார்கள் To understand. ஒன்று குடும்ப ஜபமே இருக்காது அப்படி இருந்தாலும் அது சுருக்க ஜபங்களை விட சுருக்கமாக இருக்கும் எஸ்ரா மற்றும் நெகேமியாவின் சீர்திருத்த பணியின் போது மக்கள் மறைநூலை காலை ஆறு முதல் மதியம் பன்னிரண்டு வரை வாசித்தனர் அதை தொடர்ந்து மாலை ஆறு வரை அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டு வரை தொழுது கொண்டனர் மூன்றிலே இதை வாசிக்கிறோம் இது ஆரோக்கியமான சரிவிகிதம் குடும்ப ஜிபத்தில் முதல் பதினைந்து நிமிடத்தை திருமறை வாசிப்பிற்கும் தியானத்திற்கும் செலவிடலாம் மீதி உள்ள நேரத்தின் துதி விண்ணப்பத்தை அது அர்த்தமுள்ளதாக்கிவிடும் நமது மகன்களையும் மகள்களையும் பைபிளை சத் மாய் வாசிக்க வாய்ப்பு கொடுத்து ஊக்குவிக்க வேண்டும் பல இல்லங்களில் இப்படி செய்யப்படாததால் நமது வாலிபர் நங்கையர் அநேகருக்கு பைபிளை அழுத்தம் திருத்தமாய் சத்தமாய் வாசிக்க தெரியாது தீமு பவுல் வாசிக்கிறதில் கவனமாயிரு என்று எழுதினார் இது விசுவாசிகளுக்கு மறைநூலை வெளிப்படையாக படித்து காட்டும் பணியாகும் ஏசு பயிற்சியில் தேறியிருந்தார் அவர் எழுந்து வாசித்த போது சபையார் அவரை கண் சுமிட்டாமல் கவனித்துக் கொண்டிருந்தார்களாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஊராகிய ஆசிரியத்துக்கு அவர் வந்து ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் அப்பொழுது ஏசாயா தீர்கத்தியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது அவர் புத்தகத்தை விரித்த போது வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரன் இடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தன நான் வளர்ந்த நாசரேத்தூரில் உள்ள ஆங்கிலிக்கன் ஆலய ஆராதனை எதையும் நான் விட்டதில்லை மூத்த ஐயாமார் இருவர் அங்கு முதலாம் இரண்டாம் பாடங்களை வாசிப்பார் கம்பீர சத்தமாய் அவர்கள் வாசித்ததை நான் இன்னும் மறக்கவில்லை ஆராதனையின் இந்த பகுதிதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்களுடைய சேர்ந்து சத்தமின்றி நானும் வாசிப்பேன் இன்று நான் பிரசங்க பீடத்தில் வசனங்களை வாசிப்பதற்கு அன்றுதான் பயிற்சி பெற்றுக்கொண்டேன் புதிய சபைகள் பல ஆராதனைகளில் வேத பாடங்கள் வாசிக்கும் பழக்கத்தையே விட்டுவிட்டன அங்குள்ள விசுவாசிகளுக்காய் அதிலும் குறிப்பாய் வாரிபருக்காய் நான் பரிதபிக்கிறேன் பைபிளை வாசிக்க வாசிக்க அதை வாசிக்க விருப்பம் அதிகரிக்கும் ஆனால் சில வேளைகளில் அதை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் சுவை இருக்காது அது சுமையாய் தெரியும் இவ்வித வேலைகளில் தான் நாம் கவனமாயிருக்க வேண்டும் புதிதாய் விருப்பமும் வாஞ்சையும் மறுபடியும் வரும் வரை வேது பழக்கத்தை விட்டுவிட நமக்கு சோதனை வரும் காலத்தை வென்ற மோட்சாணம் அதாவது பில்கிரிம்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் ஜான் பனியன் பதினாறாம் நூற்றாண்டில் கூறியதை கவனியுங்கள் சில வேளைகளில் திருமுறையின் ஒரே வரியில் அதிக நேரம் அளவு அது தித்திப்பா இருக்கும் மற்ற நேரங்களிலோ வேதம் முழுவதுமே வெறும் காய்ந்த கட்டை போல் இருக்கும் திருமுறையோடு நமது ஈடுபாட்டில் இவ்வித வறட்சியான வேளைகள் வரும்போது நமது தியான பழக்கத்தை விட்டுவிடவும் கூடாது தியான நேரத்தை குறைத்து விடவும் கூடாது எப்பொழுது எவ்விதம் எப்பகுதியிலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்று நமக்கு தெரியாது எனவே வேதத்தை வாசித்து வாசித்து வாசித்து வாசித்து கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நான் உங்களுக்கு ஒரு நடைமுறை ஆலோசனையும் சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு முறையும் வேதத்தை ஒவ்வொரு புதிய மொழியாக்கத்தில் வாசியுங்கள் எபிரேயிவ் கிரேக்கு லத்தீன் ஆகிய மொழிகள் கற்காத நம்மை போன்றோருக்கு மூல பொருளை புரிந்து கொள்ள இது ஒன்றே வழி மக்களுக்கு புரியும்படியாய் தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உறக்க வாசித்தார்கள் வாசிக்க வாசிக்க அகெய்ன் அண்ட் அலௌட் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாக கொண்டே இருக்கும் எங்கள் மகாபெரிய தேவனே அருமையான ஒரு வேத புத்தகத்தை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் திறந்த வேதத்தோடு திறந்த மனதோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே முழங்காலிட்டால் வானம் எங்களுக்காக திறக்கும் ஆண்டுவரே எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலும் வீடுகளிலும் வேதம் மூடப்பட்டிருக்கிறது ஆண்டுவரே நான் குறிப்பாக தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் குடும்ப ஜபத்திலே வேத புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை சத்தமாக வாசிக்கும் பழக்கத்திற்குள்ளே இந்த குடும்பங்களை எல்லாம் கொண்டு வரும் வாலிபர்களும் நங்கையர்களும் வெட்கம் எனக்கு தெரியாது எனக்கு வராது என்று சொல்லி வித்ரா அவர்களும் கர்த்தாவை தைரியமாக திருவசனத்தை சத்தமாக வாசிக்கிற பழக்கத்திற்குள்ளே வரட்டும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பொக்கிஷம் உங்களுடைய குமாரனுக்கும் உடைய ஆவிக்கும் அடுத்து நீர் எங்களுக்கு பொக்கிஷம் உங்களுடைய வார்த்தை அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் உங்களுடைய வார்த்தையை உம்முடைய நாமத்திற்குரிய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் நீர் மேன்மைப்படுத்தி இருக்கிறீர் நாங்களும் உமுடைய திருவசனத்திற்கு அந்த இடத்தை கொடுக்க நீர் உதவி தாரும் மறுபடியும் நாங்கள் இந்த திருவசனத்திற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் அதை நெடுகவே நாங்கள் வாசித்து வாசித்து பயனடைய நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்